அவர்கள் எங்களிடம் இந்த இரண்டில் இருந்த நிலையில் தான் நபிஹல்லம் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது என்று கூறினார்கள் மூன்று ஒன்று பூஜ்யம் எட்டு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம்